சுத்திய பிரயத்தே தோற்றமா ஜமா அழுத்திய பவம்போய் மூத்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோத்து விட்சேபம் எல்லாம் முத்தியர் கூட்டுகிற்கும் கொளுத்த ஆவரண மூத்தி கூடாமற் ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டு அதாவது அருகே இனி அபவாதத்தால் அதன் கொடுமை கூடல் அனுபவத்தால் கொடுமை கூடல் அதாவது முன்பாடு சுருதி திரண்டி என்று சொன்னால் இப்போது அனுபவிச் சொல்ல பொருள் சுழுத்தியில் நாள்தோறும் உண்டாக நிற்கும் சுழுத்தியிலும் பிரளயத்தில் மகா கற்பத்திலும் தோற்றமாவும் ஜகங்கன் வாண்டும் விஷயபரூபமான ஜகங்கள் நசித்தும் அழுத்திய பவம் போய் அப்போது தம்மை துன்பத்தின் மூழ்க பண்டிய ஜனமானது மீன் உள்ளாகாமல் நீங்கி முத்தி அடைந்தவர் மோட்சமடைந்தோ ஒருவர் உண்டோ ஒருவரும் இளன் அவலின் முழுத்த விட்சேபம் எல்லாம் முழுதுமான விஷேபங்கள் அனைத்தும் முத்தியில் கூட்டுகிற்கும் மோட்சத்தின் நேரே அல்லது பரம்பரையாக கூட்டாளிருக்கும் கொடுத்த கனமான ஆவரண சக்திதான் அங்குரம் போல ஜீவரிடத்திலிருந்து அவர்கள் மோட்சமடையாமல்யாம் என்பவர்கள் ஜகங்கன் மாண்டம் என்பதற்கு உதாரண வாசிட்டம் மண்டிய சொலித்திதன்னில் வருகணா போதுன்னு கண்டன உலகம் எல்லாம் கற்பனை முடிவில் போக அதாவது அழுத்தமாக இருந்த அந்த சுழித்தி அவசையில கணா இருந்தது போயிடுச்சு கணா இல்ல தான் சுழித்தி அவசியம் வரும் அப்படி போல கண்டன உலகம் நமக்கு பார்வையில படக்கூடிய ஜாக்கிர அவசை அனைத்தும் கற்பனை முடிவில் போக கற்பனையாகிய முடிவில் மற்றும் வருற்ற முத்தி அடைந்தவர் ஒருவர் வீடழிக்கும் அகல் வாதனையின் வித்தான அந்த சுழித்தி விரிவான வாசனைகள் ஆதி வியாதி வாசனை சொல்வார்கள் ஆதி சூஸ் உள்ள ராகத்வேஷங்கள் வியாதி அதன் காரணமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறும்போது வரக்கூடிய வியாதிகள் ஆதி விசேஷமான ஆதினு அர்த்தம் வியாதி அதன் உள்ளத்தில் ஜென்மாந்திரங்களில் ராகத்வேஷங்கள் இல்லாமல் சமபாவனை இருக்குமே ஆனால் இப்போ இந்த ஜென்மெண்ட்லாம் கஷ்டப்பட தேவையில்லை ஐநா மூணு இருக்கிறதுனால அழி இருக்கிறதுனால நிறைய பாவங்கள் செஞ்சாச்சு அதுக்கு பலன் சோழ சேர்த்து ரெண்டும் காரணம் என்ன வாசனை வாசனை சுழித்தில் அடங்கியிருக்கிறது அது இடம் தான் ஆக இது வந்து கட்ட வாசனைகள் லோக வாசனை தேக வாசனை சாஸ்திர வாசனை இதெல்லாம் ஒன்பத்தியனாலும் மறைப்பெருக்க மறைப்பெரிய வித்தியாசம் இங்கே சுகம் அதே சுகம்தான் அங்கே அதே சுகம்தான் மறைப்பெருக்கான சுகம் இருக்கா தோற்றுவதில்லை சூரியன் பெண்ணிலே பார்க்காலும் இருக்கத்தான் சேரார் மோடத்தினால மூடிங்குது அப்ப சூழ்நிலை முடியுமா மேலம் இல்லாத சமயத்தில் பாருங்க ஒரு ஏயில் ஒரு ஏமா இருக்கு மூடு பணி மெல்ல சொன்ன வெயில் இருக்கும் சுத்தமான வேமில்ல படிகளும் நல்லா தெரியும் அப்படி போல சுளிச்சியில அஞ்ஞானிகளுக்கு பெரும் மூடம் அது ஒன்றும் தெரியல படுத்திச்சான் போனேன் அப்படின்னு கூடுறாங்க அபியாசிகளுக்கு மூடப்படும் மாதிரி கொஞ்சம் லேச மூடம் இவர்கள் வழக்கம் தெரியுது அபியாசி ஞானிகளுக்கு அந்த லேசான மூடம் இல்லாமல் மிக விளக்கமாக இருக்கின்ற ஆகாயம் படத்தில் சூரியன் மாதிரி இருக்கு அதே சூரியன் தான் ஆனாலும் அது வெளிப்படும் தடைகள் இருக்கின்றன அந்த தடைகள் தான் இங்கே நீக்கணும்னு சொல்றாங்க அது சொல்லி அவசியம் இருக்கிறது இந்த வாசனைகள் அகல் வாதனையின் வித்தான வாசனைகளுக்கெல்லாம் மூலமாகதான் தங்குமிடமாக இருக்கின்ற அந்த சுழித்தி வீடு இல்லையா நித்திய கொடுக்க மாட்டா எது கொடுக்கும் புகழ் வித்து அல்ல வாதனையே சொல்லான் இந்த சொந்தத்துக்கு ஏதுவான காரணமாக இருக்கின்ற அந்த வாசனை அதாவது சுத்த வாசனை அதுவே துரியம் அதான் ஆறாத அவஸ்தை பொ வீடு அளிக்கும் நாசம் இல்லாத முத்தியை கொடுக்கும் அதாவது பிரத்யேக பரமாத்மாவே நான் என் நிச்சயம் இருக்கு அதான் அது வாசனை தான் அதோட டம்பம் கருமும் அகங்காரம் இல்லையே அசுவாசனைகள் இடமில்லாம தடுக்குது இன்னும் இந்த பிரார்த்தமானது வருத்த போல இருக்கூடிய நிச்சயத்தில் பிரார்த்தம் கிடையாது அது பந்தத்தை கொடுக்கிற அளவுக்கு இல்லை வருத்த விதி பந்தத்தை மலைக்காது சுவைக்கலாம் அதுபோல அனுபவித்திருக்கிற அளவு தான் இருக்கு என்று இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்க இந்த வாசனை சுத்த வாசனை போயிருக்கும் சத்துவன வாசனை தமிழன் வாசனை அதுதான் துரியம் பொன்றா வீடு அளிக்கும் இல்லாத வாசனையை மாற்றி அமைக்கிறது அபியாசம் பெரும் ஜென்ம ஜென்மங்கள்ல ரஜோனி தமிழ்னா வாசனை தான் அது மிகுதி சத்துவாசி மிகமே குறைவு அதை மாற்றி அமைப்பது அபியாசம் பண்ணணும் சிரவணம் மரணம் அது ஆரம்பம் அப்புறம் நீத்தி ஆசனம் தான் ஒரு விசாரணம் அதன் பிறகு வர்றது ஒரு அப்புறம் ஞானத்தின் பயன் முத்தி புகழ் வித்து அல்லா வீடு அளிக்கும் உச்சேபம் எல்லாம் புத்தியை கூட்டி நிற்கும் என்றதற்கு உதாரணம் பாவத்தில் சொல்ல போனார் இங்க போ படிக்கிறேன் பாவத்தில் வருது இருபத்தி நாலு குருமார்கள் நான் கொண்டேன் அப்படிங்கிறார் சந்தூர் குரு இருபத்தி அஞ்சாவது குருங்கிறார் அவர் இருநூத்தி மூன்று தலைமையில் உள்ளவர் மூன்று பேரும் அந்த குழந்தைகளாகி அவர்கள் மூன்று பேரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு உருவம் பண்ணார் அந்த அம்மா யும் சேர்க்கப்பட்டது அர்த்தம் கந்தனாலும் அர்த்தம் அதனால அந்த மூன்று சேர்க்கப்பட்ட அவர் தத்தாத்திரேயர் நிர்வாணி பண்றான் அப்படி இருக்கும்போது எது மகாராஜன் வந்தார் அறந்த பிறகு அவர் இந்த மாதிரி குருடைய லட்சணம்லாம் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் யார் குரு எனக்கா இருபத்தி ஐந்து குரு குரு போராதா இருபத்தஞ்சு குரு உலகமேலும் அனுகூலமாகும் உடன்பாடு எதிர்மணியார் எந்த விதமான குருகளையும் நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னா அதை பத்தி சொல்லுங்கன்னா அதான் சொன்னார் இந்த பாட்டு அதாவது முதல்ல பஞ்சபூதங்கள் எனக்கு குரு சூரிய சந்திர்கள் குரு சமுதிரம் குரு அஞ்சு இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கின்ற பிராணிகளும் குரு என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் தரை புனல் கனல் கால் வானம் அப்படின்னா பஞ்சபோதங்கள் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எந்த எந்த பண்ணாலும் பேசாமல் இருக்கான் பொறுமை அகழ்வாரை தாங்கி நிலம்போல் தன்னை இயல்பார் பொருத்தும் போது பொறுமை தான் இருக்கணும் என்று தெரிந்து கொண்டேன் ஆனா தரை ஒரு குரு அப்படின்னா தரை புனி தண்ணி தண்ணி என்ன பண்ணது பழத்தை நோக்கி போறத சுவாமிக்கும் அதுபோல பள்ளத்தை நோக்கி போற கீழ்நிலைதான் போகும்போது கீழ்நிலை போகுது கீழ்நிலை தடுக்க வேண்டிய தடுத்து நிறுத்தி பயன்படுத்தலாம் அப்படி போல மனதை கீழ்நிலை தடுத்து நிறுத்தி மேல் நோக்கி ஏற்றதுனால எனக்கு அனுகூலம் பண்ணது என்ன அது நேரடியாக அனுகூலம் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது எதிரியாக அதாவது அதை திருத்தம் பண்ணா கூட முடியல கருதி பண்ணும் தரை புனல் கனல் அக்னி அக்னி எப்படி இருக்குது தண்ணையும் தன்னை சார்ந்த பொருளே அப்படி போல ஆத்மாவானது சுழவடிமே தன்னை விளக்கு தனி பொருளே விளக்குது இன்னும் அக்னியின் சுமாவை எப்படி திரிப்பாலும் மேல் நோக்கியே போவத கீழ்நோக்கு வரது அதுபோல என் மனதை உலகம் ஈடுபடுத்தினாலும் கூட மேல் நோக்கித்தான் போகக்கூடிய பழக்கப்படுத்திருக்க சொல்லப்பட்டிருக்க கீழே போகாது என்று அக்னி எனக்கு உணர்த்திருக்கேன் கனல் கால் கால்னா காட்டு அர்த்தம் காட்டு என்ன பண்ணது நற்கந்தம் துர்க்கந்தம் எல்லா கந்தத்தையும் சேர்த்தாலும் சேர்த்துக்குது சேர்த்து நின்று பாரப்போது அப்போ அது காற்று அஷ்டமாகறா காற்று அஸ்தமில்லை அந்த செயற்கையினாலே அஸ்தம் போல தோல்வி வாசமாக அது அஸ்தம் அப்படி போல இவருடைய மனமும் செயற்கையினால சம்பவம் செயற்கையினால அது கிளைதல் பண்ணித்தவழிய வாசமாக சத்துவம்தான் மனம் சத்துவம் தான் மன சத்துவசுருபம் மற்ற கலந்தன அவற்றை மாற்றினார் போம் போம் அண்ணா அதனால் சத்துவணமாக இருந்த மனதை வாசனைகள் காரணமாக அவசம் ஏற்பட்டது அது தற்காலிகமானது விசாரித்தாலும் காற்று எனக்கு உணர்த்தது ஆகாயம் இப்படி இருக்கு மற்ற நான்கு போதங்களும் சம்பந்தம் இல்லாமல் நாலு போதும் எனக்கு நாலு போதை ஒற்றதில்லை ஆனாலும் ஆதாரமா அப்படி போல நவர பிரபஞ்சங்களிலே ஆத்மா ஒட்டுவதில்லை ஆனாலும் நாகப்படுகிற ஆதாரமா அதான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால வானம் போல ஆத்மா இருக்கிறது எங்கு நிறைந்திருக்கிறது யாபகத்துக்கும் ஞாபகப்படுத்துறது ஆகாயம்தான் ஆகாயம் எப்படி யாகமா இருக்கோ அப்படி போல ஆத்மாவானது கோடச்சனாக மட்டுமில்லாமல் பிரம்மத்தோடு எப்போது யாகத்தமாக இருக்கிறது குடசனே பிரம்ம பிரம்மே கோடச்சன் அது யாக ஆத்மாவா இருக்கிறது சொல்லப்படுது அஞ்சு போதன்கள் மூலமாக நான் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அஞ்சு போதங்கள் எனக்கு குருதா அப்படின்னா அப்புறம் சூரியன் சூரியன் என்ன பண்றார் வெண்ணில காலையில குதிக்கிறது மாலையில மறைகிறது அவருடைய சவசர கருணங்கள் ஆயிரம் கண்ணங்கள்ல நானூறு கருணங்கள் உஷ்ணகிரணம் முன்னூறு மலைக்கிரணம் முன்னூறு பனிக்கிரணம் இதன் மூலமாக உலகத்தை ரச்சிக்கிறார் சூரியன் அப்படி அது மயின் சாமர்த்தியம் வெளிப்படுது அப்படி இல்லைன்னா மழை கிடையாது பண்ணியது இதைத்தான் வர்ணங்கள் ஏழு வர்ணம் இருக்கு அதெல்லாம் அதான் அடையாளம் அது கூடுதல் குறைச்சிருக்காரு அதுதான் வண்ணம் துவச்சுதான் இந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறது ஏழு வருணங்கள்ல மூணா பிரிக்கிறது அவங்க பிரிச்சு கூடுதல் குறைச்ச கண்டுபிடிச்சு இங்க இந்த மாதிரி மழை பெய்யும் செய்ய குறையும் உஷ்ணம் அதிகமாக அப்படி சூரியன் தான் ரசிக்கிறார் ஆகவே இந்த சூரியன் எப்படி உலகத்தை வச்சுக்கிறாரோ அவர் காலையில் எழுந்து மாலையில் மறைந்து மீண்டும் காலம் வந்து நீமன் தராமல் இருக்காரோ உலகத்துக்கு அவர் எல்லா வித மூன்று விதமான நிலையை கொடுத்து உஷ்ணம் குளிர்ச்சி அவர் மழை இதெல்லாம் வாழ முடியாது அப்படி போல இந்த உலகத்தில் எவன் எல்லா உலகங்களையும் திருவார் என்பது கொண்டேன் வெண் திங்கள் வெண்ணமாக இருக்கின்ற சந்திரன் தேவரை பதினைஞ்சி நாள் தேய்வார் அவர் மறைஞ்சிருவார் அப்புறம் பிரகாசமா இருப்பார் அப்படி போல இந்த மனமும் தேயும் அரு சந்திரன் தான் வளர்ந்து உலகங்கள வளர்ந்திருக்கோம் ஆன்மீக சிறை வளர்ந்ததா சோகம் வரும் என்பதை தெரிந்து கொண்டேன் ஆக உலக சித்திரை விழித்து அன்மீக சிறை வளர்ச்சி வேணும் என்பது சந்திரன் காட்டார் என்றார் வாரி சமுத்திரம் சமுதிரம் எப்படி எங்க இருக்கு வளர்கின்றன அது ஒற்றுவதில்லை போல ஆத்மா கம்பீரமா இருக்கிறது சமுதிரத்தை அடிக்கிறது அப்படி போல இந்த தோன்றி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சமுத்திரம் என்று இந்த ஒன்றையை உணர்த்துகிறது அது ஒரு குருவா அமைந்திருக்கிறது என்று எட்டு விதமாக சொன்ன பிறகு அவர் பஞ்ச இந்திரியங்கள் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது சப்தம் சொல்றார் இடையில அரவு சொல்லிடுறார் வரை உரை அரவு அதாவது வரை என்ன மலை ஒரே என்ன வாழ்வது அற என்ன பாம்பு மலைப்பாம்புன்னு அர்த்தம் இந்த மலைப்பாம்பு என்ன வந்தது பெரிய உருவம் அது ஒரு ஆளை முடிங்கிடும் அப்படியே அடிப்படை ஆடு மாடு கட்ட முழுங்கரும் அப்படியே ஜீரணம் மந்தமா அப்படியே கிடக்கும் தமோகனுடையது அது உணவுக்காக தேடி போறது இல்லை பெரிய உருவானது நகரது இல்லை கிட்ட வரது என்ன பிடிச்சுக்கணும் அதான் பிடிச்சுக்கிட்டே விடாது இவ்வளவு போகலாம் அதான் காட்டில் ஒருத்தன் அருவா இடுப்பில் சொறிகிட்டு போயிட்டே இருந்தானா உட்கார்ந்து பிடிச்சிட்டு தான் முழுங்க ஆரம்பிச்சதுதான் ஒன்றுமே புரியலையா அது முழுங்க போனால் கத்தி நீளமாக இருக்குல்ல அடிஞ்சிக்கிட்டே போயிட்டு தான் போல அங்கே போய் வெளியே வந்தான் அப்படியே வராது அப்படி இருக்கு இருந்துருக்கு நல்ல வேலை தப்பிச்சிடலாம் அப்படின்னு அஞ்சு போனான் அப்படி போல வலிமை மிக்கது அதுபோல இங்கே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா அந்த மலைப்பாம்பு எப்படி இறையை தேட போறது இல்லையோ அதுபோல நானும் இன்னும் இடையே தேட போறது இல்லை தேடிட்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கிறது தான் இருக்கிறது தான் சன்னியாசிக்கிறது தான் நல்லது பிச்சை அவருக்கு பிச்சைதான் உகந்தது அது கடதா பிச்சை வதுகிற பிச்சை சந்தான பிச்சை இப்படிப்பட்ட பிச்சைகள்ல நான் எங்கும் அயாச பிச்சை யாசிக்கிறதில்லை கேட்க எனக்கு தேடி வந்தா ஏத்துக்கிறேன் அப்படிங்கறத அந்த மலைப்பாம்ப தெரிஞ்சுக்கொண்டேன்னு சொல்றாங்க அனாயசர் மரணம் வினாதேண்ணியான ஜீவனம் ஆயிஷங்கர் மரணம் அனாயசேனியான ஜீவனம் கெஞ்சி கேட்டு வாங்கி சாப்பிடும் இருக்கக்கூடாது ஏதோ தேடி வந்து கொடுத்தா வாங்கி வேண்டியதுதான் அய்மான விச்சை பிரதலா விச்சை வீடுகளில் விச்சைக்கு போனா கூட அவங்க போக போ சரிப்படைவர்களுக்கு நிற்கப்படாது ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது ஒரு சத்தம் போட்டு அரை நிமிஷம் இல்லை அடுத்துக்கிட்டு அது கூட வந்தால் தான் போயிட்டு அப்படி போனால் அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு வந்தாங்கன்னா கூப்பிட்டா போகப்படாது திரும்பியே வரக்கூடாது அவங்களாம் வந்து முன்னாள் வந்து போட்டெல்லாம் வாங்கிக்கலாம் வீடு வீட்டுக்கு போகக்கூடாது நடுத்தர்கள் தான் பாடிட்டு போகணும் சங்கரா சிவா சாம்பா சிவா சொல்லிட்டு போகணும் அவங்களா வந்து போட்டெல்லாம் வாங்கிக்கொண்டுதான் இல்லை பேசணும் இப்படிலாம் விதிகள் மிச்சைக்கு சொல்லப்பட்டு இது வினாதிமீதி ஜீவனம்னு பேர் உச்சல நியமங்கள் இருக்கின்றன அது போல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆய் சங்கரர் விரும்புகிறார் அதே மாதிரி சன்னியாசி ஆனாலும் கூட பார்த்து நிறைய ஊரே சுத்தப்படாரு என்ன பார்த்து நிறைய சுத்திக்கிற போகாது குறிப்பிட்ட வீடுகள் அவ்வளவுதான் சில பேர் ஒன்னும் அஞ்சு வீடு தான் போ சங்கலம் வர்றது அஞ்சு வீடுல கிடைக்கலன்னா பசாம போயிருந்தான் பட்னி சோதனை பண்ணாலும் போயிடணும் அப்படி நியமம் உண்டு பிச்சை நியமம் உண்டு அதான் சென்டாச்சனம் அதுபோல இங்க தேடி வந்தாதான் பிச்சை எடுத்து நானா போகக்கூடாது என்று அந்த மலைப்பாமலன் தெரிஞ்சுக்கொண்டேன் அதன் பிறகுதான் இந்திரியங்கள் சத்த பரிசா ரூபார கந்தம் இதனால கெட்ட முருகளை போய் சொல்லி அது போல இந்திரியவசம் ஆகப்படாது வரையுறவு வரை உரை அறவு மான் மானுக்கு சத்தத்தாது கெட்டதான் அதான் சுரோத்திரம் இசை அண்ணாவே மனித நின்றது புகழ்ந்தாக அப்படியே உள்ளம் பூஜிக்கிறது இவழுந்தா அப்படியே சுண்டி போகுது மனசு இதெல்லாம் இருக்கக்கூடாது சவபாவனையால இருக்கணும் மானானது வலை போட்டுவானா சீலி போட்டுவானா வாத்தி வாசிப்பானா வாசிச்சாக்க அதே சத்தத்தில் மயங்கி அங்க வந்து நிக்கிமா அந்த வலையில மாட்டிக்கிட்டு நிக்குமா அப்போ இதை சத்தத்தை பிடிச்சுக்கணும் அதுபோல சத்தத்தில் மயங்குறவங்க எல்லாம் கெடுதல்வார்கள் அதனால நான் சத்தத்தில் மயங்கப்படாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டேன் மான் மூலமாக நான் அரகு மான் கால் அப்புறம் கால் வரும் கறி காடு காட்டை உலாக கறி யானை யானை அறிக்கை பரிசோதனைகளே அதிகம் இருக்குமா சங்கிலாடு கட்டிருந்தாலும் கூட மதம் அதாவது காவீச்சை அதிகமாக இருந்தது சங்கிலி அறுத்துக்கிட்டே போயிடுமா அவ்வளவு தாமதம் மற்றவர்களெல்லாம் பீஜ மதம் அவர்களுடைய பீஜங்கள்ல தான் காம ஈச்சல் உண்டாகும் அதுக்கு இன்னும் ரெண்டு இடம் இருக்காங்க காவிலே உண்டாகுமா கபோளம் பெயான போயிட்டு பிடிக்கு ஞானப்படி கண்டுபிடிச்சு பெண் யானை இந்த பக்கம் உலா விடுவாங்களா இடையில பல்ல வெட்டி கரும்பு குடும்பம் போட்டு வாங்கலாம் அதுக்கு பெண் யானை மோகத்தினால அந்த பள்ளமோ என்னோ இன்னும் இணைக்காம வந்து விடுமா விழுந்திரமா அப்படியே பட்டி போடுவாங்களா கொஞ்சம் காலம் கழிச்சு செத்தியம் வாங்கிட்டு மேலே ஏற்றுவாங்கன்னு சொல்லப்படுது அதனால அந்த யானையானது பெண்ணிச்சையினாலே தன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அடிமையாயிருந்த அப்புறம் அடிமை வாழ்க்கை எப்படி மேற்கொள்ளுதோ அப்படி இருக்கப்படாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டேன் இது எதிரடியாக தெரிஞ்சுக்கிறது அதாவது உடன்பாடு எதிரடி என்று ரெண்டு விதமான புழுக்களை நான் கண்டுபிடிச்சேன் நான் அதனால எதிரடி எனக்குருபம்ீபம் இதெல்லாம் உடனே அதனால அது போல கண்ணுக்கு ரம்யம் என்று பார்க்காமல் அப்படி பார்த்தோம்னா அழிந்து போவது எப்படி வீட்டில் அழிதோ அது போல நான் அழியப்படாத என்று மயங்கப்படாது தெரிந்து கொண்டேன் மீன் இருக்க சுவையில மயங்கது அதிகம் அதனால தூண்டியில ஒரு புழுவை கோத்து கொடுப்பான் அது வந்து புழுன்னு நினைச்சுக்கிட்டு வாயுக்கும் தொண்டையில கண்டு மாட்டியும் அப்படி போல நாக சுவைக்கு வசமாகப்படாது ஒரு ஆணாக வாழ்க்கையை கெட்டு போயிடும் ஒன்னு அதுக்காக நான் பாடுபட்டோம் ரிஷிக்காக அதனால பல கெத கடிதில் ஏற்படும் கூடாது பசிக்கு எதை கிடைச்சா சாப்பிட்டுக்கடல தெரிந்து கொண்டிருந்தார் நல்ல வரிசைதான் நாட்டு நினை மாத்திரமே இல்லை இருவர்களும் அல்லதில்லை மெல்ல கடக்க மாட்டாதே நெஞ்சே ஒருவரே தான் கடப்பாய் போய் கொஞ்ச நேரம் எழுந்து போனது அப்புறம் வேறு மாத்திர தெரியும் ஒன்றுமே தெரியாது கஷ்டருசிக்கு அடிமையாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது ஞானம் வராது நாக்கு ருசிக்கு அதிகமாகப்படாது என்பதை மீன் மூலமாக தெரிந்து கொண்டிருந்த மீனமான பிறகு அது அதன் பிறகு முரல் அலி முரல் அலி முர சப்தி நீங்க அந்த வருது இல்லை அது வண்டு அது என்ன வந்து அங்காங்க ஒவ்வொரு பூவிலையும் தனக்கு வேண்டியது அங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போய் திருப்பி அடையிருக்கு அப்படி போல நான் ஒரு வீட்லயே சாப்பிடணுமன்னு நிச்சயம் இல்லாமல் கடதலா பிச்சை அங்காங்கு போற அப்படி சாப்பிட்டுக்கிட்டு மதுகர பிச்சைன்னு பிறகு மது என்ன ஒன்றானது பல மலர்களில் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போ ஒரு மலரில் அது கிடைக்கிறதில்லை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் செடிகளில் அப்படியே பூ உக்காரன் ஒரு ஒரு சக்கர அடுத்து போயிடும் அதுக்குள்ளே எடுத்துரும் சின்ன பூகளும் உக்காரன் சின்னது பெருக்கு என்ன பெரிய பூல் உக்காரன் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட வீடுகளாக இல்லாமல் அங்காங்கே பல வீடுகளில் அபிமானம் இல்லாமல் எடுத்துகிட்டு போவேன் அதுக்கு இது முன்வள்ளி எனக்கு குருவாட்சி பஞ்ச பூதங்கள் பஞ்ச விஷயங்கள் அடிமையாகப்படாது அப்புறம் சூரிய சந்திரன் மலப்பாம்பு இது வரைக்கும் ஆன்பரு கணை செய்கின்ற நான் போய்கொண்டே இருந்தேன் ஒருவன் அந்த அம்பு செஞ்சுட்டு இருந்தான் வேடன் வில்லு அம்பு செய்யறது அவன் தட்டிக்கிட்டே இருந்தான் நான் போய் நிற்கிறேன் அவன் கவனிக்கவே இல்லை அப்பக்கு ரொம்ப நேரம் கழிஞ்சு தான் தளத்துக்கு பார்க்குறான் அப்போதான் ஓ இவன் எப்படி அம்புஷேகத்தில் முழு மனசை ஈடுபடுத்தி இருக்கிறதுனால அந்த காரியம் முடிஞ்சது வரவுல போகல பாத்துக்கிட்டே இருந்தால் அந்த அம்மாவது நேரம் அமையாது ஃபோனில் அமைந்தா அது குறிய தாக்காது அதுபோல என்னுடைய மனதை சிதறவிடாமல் உணவுகப்பட்டு அரிசால சேனா பிரம்மத்தோடு சேர்க்கணும் தெரிஞ்சு கொண்டேன் கணை செய்கின்ற அவனும் குரு கொண்டிருந்தான் அப்படி மனசு மாத்திக்கிட்டான் குமரி அதாவது சாந்து பூசிய கூந்தலுடைய குமரி அவ வறுமை பெண் வறுமை பெண்ணா இருந்தாவ கல்யாணத்துக்கு பேச வந்தாங்க வரும்போது என்ன பண்ணலாம் முல்லு குத்தியாச்சும் அண்ணாங்கன்னு சாப்பிடறத குத்தியா சாப்பிடலாம் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் வர்றவங்களுக்கு அண்ணி தான் கொஞ்சம் அண்ணெல்லாம் கிடைச்சது அது குத்தம் குத்தி சாப்பிட்டோம்னா வளையல் இருக்கு இல்லை அது சத்தம் போடுறதுன்னா வெளியில் உட்காந்தவங்க ஏன்னா அன்னிக்கண்ணி குத்தி சாப்பிட்றவன் போயிடுவாங்களாம் அதனால வலையிலலாம் எடுத்து கட்டி வச்சுட்டு வெறுங்க எடுத்து குத்தினாலாம் சத்தம் இல்லாமல் குத்தி அரிச்சு உடச்சி சமைச்சு போட்டாங்க பரவாயில்லையே அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டாங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி போல தன்னுடைய வறுமையை அடுத்தவள் வெளியே காட்டக்கூடாது அதுபோல இங்கே காட்டல நினைச்சது போல தன்னிடத்துல குற்றங்கள் ஏராளமா இருக்கலாம் மனதில் அப்படி நான் குற்றவாளி குற்றவாளியும் அடுத்தவங்க சொல்லப்படாது இப்ப என்ன செய்யணும் தானே தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் தெரிந்து கொள்ளவனால அடுத்தவர்களுக்கு அவன் குற்றங்கள் தெரியாததோட நம்ம நன்மையையும் செய்யலாம் அதனால தன்னுடைய வறுமை தன்னுடைய குற்றங்கள் இதெல்லாம் அடுத்தவர்களுக்கு காட்டாமல் நான் தெரிந்ததை முயற்சி கொள்ளனும் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பெண்ணு கல்யாணம் ஆகாது அப்படி போல இங்கே நான் அந்த பெண்ணையும் உருவாக்கொண்டேன் அப்படின்னா தேனி இந்த பெரிய பெரிய ஈக்கள் தேனி சாப்பிடும் தாமரை மலர் அதுல இருந்து உட்காந்து அப்படியே சாப்பிடும் சாப்பிட்டு என்ன பண்ண நிகழ்ந்து போகாதான் அப்படியே மயங்கி அதிலேயே உட்காந்துட்டே இருக்கும் என்ன லாபம் அப்படின்னா தாமரை காலையில் சூரிய உதவி போது உரியும் மாத சுயாசா மூடிடும் அப்போ இது சாயந்திரம் அப்படியே இருந்ததுதான் அப்படியே இருந்ததுனால க மூடி வச்சான் அப்போ செஞ்சு போச்சு அதுபோல சில குடிகாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே மயம் விழுந்துடுறாங்க விழுந்ததுனால என்னாச்சு அவங்க வாழ்க்கை கட்டி அபகீருத்தி ஏற்பட்டு நஷ்டமடைகிறாங்க அதுபோல நானும் இந்த போக பாக்கியங்கள் சரிய சௌகரியங்களோ எது வரும்போது ஓரளவுக்கு அதை இந்தியம்மையா தேவையாக கொண்டு வச்சுக்கணும் வழியே அது முழுக்கப்படாது என்று தெரிந்து கொண்டேன் ஆகவே தேனி போல அதிலே இருந்தாக்க அது செத்து போயிருக்கு சாயந்திரம் மூடி அதுபோல் இங்கேயும் இந்த மயக்கம் உலக வாழ்க்கையோ மயக்கம் கவர்ச்சி அதை வரத்தான் செய்யும் அந்த தேனி என்ன பண்ணும் சாருன்னா போயிடணுமல்லவா போயிட்டா படிச்சுக்கலாம் அப்படி அது போறதில்லை அது போலதான் அதான் மயக்கமான போயிரு அவங்க தேவையான இடத்துக்கு இல்லை தான் ஒரேதர்வு புறவு அதாவது ஒரு புறா அங்கிருந்துதான் புறாவானது இருக்கும்போது கீழே வந்து வேடம் இருந்தான் அதை வேடம் உக்காமோது ஒன்றுமே கிடைக்கலாது அவன் ரொம்ப துக்கப்பட்டு கிடந்தானான் ஐயோ பாவம் துக்கப்படுது சரி நாம இரையாவோன்னு அப்படியே விழுந்து சேர்த்து வச்சான் எரி சாப்பிட்டு திருப்பி அழிஞ்சானோ அப்படி போல நான் தியாகியாக இருக்க கொண்டேன் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய காலம் வரும்போது தன்னால் என்று உதவி செய்வதோடு சரி அப்படி போல புறாவின் மூலமாக விழுத்தியாகம் செய்யக்கூடிய தெரிந்து கொண்டேன் தாஷி பிங்களை என்ற ஒரு தாஷ் இருந்தாலும் தினசரி அது வாடிக்காரன்னு வருவாங்க அப்போ வருமானம் இருந்தது அன்னைக்கு யாரும் வரலையாம் அப்புறம் என்ன பண்ணுறது அது தெருவில் வந்து பார்க்கறது தான் யாராவது வருவாங்களான்னு ஒருத்தான் வரலையா தெரு உள்ளது படுக்கிறது தூங்க வர்றதில்ல அது மீண்டும் எழுதி வர்றது மீண்டும் உள்ளே போகிறது இப்படி சிறுமியாக இருந்தா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்புறம் வரவே இல்லை என்ன நினச்சி பார்த்தா கடைசியில் விசாரணை பண்ணி பார்த்தா நல்லா தூங்கிட்டான தூங்கின உடனே அவரு சந்தோஷம் ஏற்பட்டதான் சந்தோஷத்தினால பார்த்தாலாம் அடே இந்த போக பாக்கியம் வந்து சுகம் இருக்கு என்று உடம்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒண்ணுமே இல்லாமல் எந்த சுகத்தை எங்கேருந்து வந்தது என்று சிந்தனை பண்ணலாம் அடே இது நம்முடைய சுகம் இல்லவா இனிமே இந்த தயசல் வேண்டான்னு விட்டுட்டு அவ குருவை ஞானம் தொடஞ்சான்னு சொல்லக்கூடாது அப்படி சொலுத்தி அவசை விசாரணை செய்யக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதனால் சுழித்த அவசை இந்த புறத்தே இருக்கின்ற பொருள் உற்பத்தி விட்டமுன்னா கருத்தில் சுளித்தா வரும் அசந்தி அப்படி அசந்து பேர் தூங்கின விசாரம் பண்ணமுன்னா இந்த ஆனந்தம் தான் ஆனந்தம் என்று வேகம் ஏற்படும் குரு விளக்கம் தெரிஞ்சு ஞானம் எடுத்து அது தாசி ஒரு குருவா அண்டில் நாகம் அண்டில் அண்டில் பச்சை ஒரு பச்சை இருந்தது சேர்ந்ததுதான் ஒரு இடத்துல ஒரு மாம் கிடைச்சது அதுக்கு ஒரு மீன் கிடைச்சு வச்சுக்கோங்க அது மீன் கிடைச்ச உடனே அது தூக்கிட்டு போச்சு கிடைக்காத மற்ற பறவைகள் அது புடுங்க பாக்குது வந்து தொந்தர பண்ணுது காரணம் என்னானதான் போட்டவர் எல்லா போயிடுச்சு விட்டு மரத்தை வந்த வந்தது விட்டதுனால பார்த்துட்டு அது தண்டனை போட்டு கிடைக்குது அதனால பொருள்களை விட்டாத சுகமங்கிறது அந்த அன்றில் பற்றி தெரிந்து கொண்டேன் அவ ஒரு குரு அந்த பறவை அப்ப சாப்பிட கூடாத சண்டை சச்சம் இல்லாம அமைதியாக சாப்பிட வேண்டியது போராடி சாப்பிடணும் வேண்டாம் நாலு பேர்ல போட்டிடலாம் சாப்பிடலாம்னு பேசாம போயிடுச்சான் அதுக்கு மன்னாளைக்கு ஆனா படியலை பாருவா இது என்னத்துக்கு ஒதுங்கிறது தான் அதாவது மிக மிகக்கப்பட்டு கஷ்டப்பட்டு அல்லல்பட்டு பாறைக்காடு தேவையில்லை கருமானுசாக திருப்பி அடைஞ்சுக்கணும் அப்படி ஒரு பறவை திருப்தி அடைஞ்சது ஆனால் சுகமா இருந்தது அப்போ நானும் பிரார்த்தனை சா கிடைத்த உடனே அடைகிறேன் என்று தெரிந்து கொண்டேன் நாகம் பாம்பு என்ன பண்ணுது அது யாரையும் துன்பப்படுத்துறதில்ல துன்பப்படுத்தாமக்கள் என்ன பண்ணது யாரும் இல்லாத சமயத்தில் வெளியே வந்து இறத்திட்டு போயிருக்கும் அடிக்கிறாங்க அப்படி போல துஷ்டர்கள் வாழக்கூடிய இடத்துல போக கூடாது போன முன்னாடி பண்ணுவாங்க பிட்சை கூட போக கூடாது கருவிப்பாங்க அந்த மாதிரி விட்டு விட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் மிச்சம் போகணும்னு நாக தெரிந்து கொண்டேன் இப்படி குருமார்கள் சொல்றது அடுத்த பாட்டில் குறைந்த நூறு சிலம்பி நூறு சிலம்பி நூல் உண்டாகுதில்ல சிலந்தி போச்சு தன்னுடைய வாயிலிருந்து அந்த நூலை உற்பத்தி பண்ணி புத்திஜத்தினால கூடு கட்டி அதிலேயே படிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்ண பண்ணுது ஜீர்கள் சங்கல்பமாகிய நூலை உற்பத்தி பண்ணி அந்த சங்கல்பத்தின் காரணமாக வரக்கூடிய பிரார்த்தத்தில் நீங்கி பந்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால அதுபோல இல்லாமல் என்ன செய்யணும் அந்த பந்தப்பட்ட கூடு கட்டாமல் அது சும்மா இருக்குமே ஆனால் பந்தம் இல்லை அதுக்கு கூடு கட்டினால மாட்டிது அப்படியே நான் இது அப்போ எண்ணங்கள் ஆகிய கூடு கட்டாமல் ஐஷா பிரம்மசூரிய மட்டும் வைத்துக் கொண்டு இருந்தால் சிலம்பிய பூஜை மூலமாக மதத்தில் நிறுவ நிலையை தெரிந்து கொண்டேன் மைந்தன் குழந்தை குழந்தை ஒருத்தர் பால் கொடுத்திருந்தாலும் அப்படியே பார்த்தாராம் பால சாப்பிட்டு பாரு குழந்தை எவ்வளவு அமைதியா இருக்கு ஒரு சத்தம் அதுபோல நாமும் இந்த உலக விஷயத்திலே கலந்துக்காம ஏதோ கடித்த திருப்தி அடைந்து கொண்டு அமைதியா இருந்து எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அதனால சமாதி அதுதான் அப்படி ஒரு அமைதியா இருக்கிறதுக்கு குழந்த மாதிரி இருக்கணும் என்பதை தெரிஞ்சுக்கொண்ட பிறகு மைந்தன் வண்டி எடுத்த கீடம் இந்த குழவி என்பது அது ஒரு இனம் அது ஒரே ஆண் இல்ல பெண்ணும் இல்ல அதில் பரம்பரை எப்படி உண்டாக்குது அப்படின்னு சொன்னா புழுக்கள் பச்சை புழுக்கள் இருக்கும் அது கொட்டுமா அதிகமாக நெலிஞ்சாலும் எடுக்காது நெழியாமதே எடுக்காது நடத்துற மாதிரி எடுத்துக்குமா எடுத்துட்டு போய் வச்சு கூடு கட்டி அதை கொண்டு வந்து போட்டு முடியும் அது கொட்டை நல்லா அதையே நினச்சிக்கிட்டே இருக்குமா நினச்சிக்கிட்டே இருந்து அந்த பச்சை போடு சிவப்பு ஒண்டாகி ரெக்கையெல்லாம் உடச்சி அவர்கிட்ட எழுதி போயிடும் அப்படிங்க அப்படி போல ஊது வண்டெடுத்த கீழம் கீழமானது மிகவும் துடிப்பு இல்லாமலும் மந்தம் இல்லாமல் நடுத்தரமாக போல அதிகாரிகள் குறுகியடைந்து ஞானம் பெறக்கூடிய அதிகாரிகள் அப்படி இருக்கணும் நடுத்தரமா இருக்கணும் மிக தீவிரமா இருக்கிறேன் இந்த மாதிரி உற்பத்தி ஆகிறது என்ற முறையை தெரிந்து கொண்டேன் அது ஒரு குரு இதுவரைக்கும் சிறந்தன இவை நான்காரும் நாலாயிரத்தி நாலு குரு இது சிறந்தது குருவே என்று ஆக்கி உள்ளத்திலே குருவாக நான் கொண்டேன் அதை எப்படி கொண்டேன் மறந்தரும் இறுதி தீராம் மட்டு நன்றாம் இது சிலது அனுகூலமாக சில பிரிகூலமா இருக்கு அதாவது அறக்கரணை மரக்கரணை மாதிரி அதை நேரடியாக வளர்த்தக்கூடியது மறைமுடியது சிலது ஏற்றுக்கொள்ளலாம் சிலது விட்டுனும் சில குணங்களை விடணும் சில குணங்களை பிடிச்சுக்கணும் அப்படி இன்னொரு குருமார்களை பிரித்து நான் ஏற்றுக்கொண்டேன் இது மற்ற இது நன்றாம் என்று இங்கு அறிந்தன நான் தெரிந்து கொண்டேன் என்ன லாபம் இன்பம் உட்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் அவ்வகை அரச கேள்மோ எது மகாராஜனே இந்த பிரகாரமாக நீ கேள்விப்படுவாயாக தெரிந்து கொள்வாயாக அது மட்டுமல்ல இருபத்தி ஐந்தாவது குரு வாக்கினை கடந்து வாக்கினை கடந்து உழங்கி மற்றும் எங்கனும் நீக்கமே நிறைந்த அறிவினை இந்த அறிவு எப்படி இருக்கு ஆத்மா மனவாக்கு எட்டாது மனோவா மனோவாக்கு வாக்குனது எட்டிவது வாக்கினை கடந்து நிறைந்த அறிவு பூர்ணமான சச்சிதானந்த பரமம் சச்சிதானந்த நிச்சயம் பூர்ணம் அத்தை அறிவினை ஊக்கமுட்டு வளர்வதற்கு இடம் ஊக்கமாக சுறுசுறுப்பாக சந்தோஷமாக அரிதற்கு இடம் இடமா இருக்கிறது சரீரம்தான் ஆனால் சரீரம் ஒரு ஊரு தான் இந்த சோழ சேர முடியாதமாக ஞானம் அடைய முடியாது ஞானம் அடையினா சோழ சேரம் தேவைப்படுது ஆனாலும் சோழ சேரத்தை காப்பாற்றுறதே வேலையாக அஞ்ஞானம் கர்மானுசாரம் கிடைத்த திருப்தி என்கிற எண்ணத்தோடு சோழத்தை காப்பாற்றினாதான் ஞானம் வரும் அவர் இருக்கிறதுனால இந்த இருபத்தி அஞ்சாவது குருவாக கொண்ட சரீரமும் எனக்கு ஒரு குரு தான் இந்த குரு ஞானம் அடையறதுக்கு இடமா இருக்குது ஒரு ஆதாரமா இருக்கு இடம் நாம் விசாரம் பண்றதுக்கு இந்த செவனம் பண்றதுக்கு இடம் இருக்கு ஆசிரமம் அதனால ஆசிரமத்தை விசாரத்துக்காக பயன்படுத்தினே உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்துறதில்லை அதை நம்ம வீடு இல்லாது அதுபோல சரீரமானது ஜனமடைவதற்காக பாடுபடைய புகபாக பாடுபடப்பட பயன்படுத்தப்படாது பயன்படுத்தினா பந்தம் அதனால துக்கம் ஆகவே சரீரத்தை அந்த ஆத்மஜானத்தை வெளிப்படுத்துறதுக்கு இடமா இருக்கு இது ஒரு உறவாக கொண்டேன் என்று இருபத்தி அஞ்சு குருமார்களையும் இந்த பாடல சொல்றார் இவ்வளவு விச்சேபத்தின் காரியம் தானே என்பது பிரளயத்தில் ஜெயங்கன் மாண்டும்த்திய பௌம்போவை முத்தி அடைந்து விச்சேபம் எல்லாம் முத்திய கூட்டி திருக்கும் என்பது உதாரணம் கொடுத்த வாகனம் முத்தி கூடாமற் கெடுத்த கேளு உச்சாபிசக்தி முத்திக்கு அனுகூலம் பண்ணும் சக்தி பண்ண மறைப்பு கொடுக்கும் பந்தத்தை உண்டாக்கும் அதனால உச்சாபிசக்தி அனுகூலம் உண்டு பந்தப்படுத்துறதுதான் இருந்தாலும் விசாரதிஷ்டிக்கு அபியாசர்களுக்கு அனுகூலம் பண்ணது ஞானிகளுக்கு அனுகூலம் பண்ணது அதனாலே முழுத்த உச்சவெல்லாம் முத்தியை கூட்டி கிடைக்கும் என்பதற்கு இந்த மூணு பாடல்கள் உதாரணம் கொடுத்தி போனாமல் கெடுத்த கேடே என்பதற்கு நடத்தப்பாண்டிருந்தோம் சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமா வந்த முத்தியும் பொய்யாமென்ன மோக நித்திரை விளங்கல் நித்திரை தெளியுமா போல் விரிவான நிலைமை யாமே பன்னெண்டா பிரசங்கம் ஐம்பத்தி ஆறாவது பாட்டு அவதாரியை ஐம்பத்தி நாலாம் செயலில் முத்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் என்றும் ஐம்பத்தி ஐந்தாம் செயலில் முழுத்த விட்சேபமெல்லாம் முத்தியை கூட்டு இருக்கும் என்றும் கூறியது பற்றி அவ்விட்சேபக்தி மித்தையாகலேன் அதனால் வரும் முத்தியும் மித்தையாமும் ஆசங்கைக்கு பட்டென்று முத்தி சத்தியமாம் என திருஷ்டாந்தமாக சமாதானம் கூறுகின்றார் அப்ப முத்தி சாதனமாக வித்தியாசத்து இருக்குன்னு சொன்னா வித்தியாசத்தி மித்தியம் தான் சொல்றீங்க மூலமாக வரக்கூடிய மித்தியாத இருக்கணும் முத்தி அடிப்பட்ட முத்தி மித்தியா இருந்தாங்க அதுக்காக பார்வையிட்ட என்ன பண்றது என்பது கேள்வி அது பதிலா பொருள் சுத்தியில் வெள்ளி போல இப்ப என்க பிராதிபாசிக ரசித்தம் தோன்றிய தோற்றம் ஆன சக்தியும் பிரம்மத்தின் கண் ஆரோவமாய் உண்டான விட்சேபரூபமான சத்தியும் பொய்யே என்றால் மித்தையே என்று சொல்லில் சக்தி சாதனமாக வந்த முத்தியம் அவிட்சேப சக்தி ரூபமான குரு சாஸ்திராதி சாதனமாக உண்டான மோட்சமும் பொய் ஆம் என்னின் மித்தையாம் என்று பூர்வபட்சிகளின் சங்கையைக் கொண்டு நீ சங்கிக்கு சில பேர் கேட்கிறாங்களா அதை நீ கேக்கிற சில பதில் சொல்றம் நித்திரை வழங்கால் பொய்யான நித்திரையில் கண்ட புலி முதலியை விளங்கினால் நித்திரை தெளியுமா போல் நித்திரை தெளிந்த வழி அதாவது நித்திரையின் அபாவரூபமான ஜாக்கிர மெய்யாவது போல நிறுவ நிலை மெய்யாம் குரு சாஸ்திராதிகளால் உதயமாகும் நிறுவாண ஸ்திதியும் மெய்யாம் என்ன ஆகவே இந்த உதாரணம் இதுதான் சொப்பனத்தில் புளி வந்துருச்சு அது பொய்ப்புலி தான் அங்கே மெய்யா தெரிஞ்சது அப்புறம் உடற்கிட்டு வந்தான் பொய் புள்ளியை கண்டு அப்புறம் மியான ஜாகிரதை வந்துருந்தேன் ஜாகிரதாசு வந்தாச்சு அப்புறம் பார்க்குறான் இதுவரைக்கும் பொய்யான புளி தான் கண்டோம் ஆனால் மெய்ய நினைக்க காரணத்தினால பயந்தோம் பயந்தது காரணத்தினால அந்த அவசையை போய் இப்போ அது அவசியம் விடுபட்டு நான் மெய்யான ஜாக்கிரவசை வந்திருக்கும் தெரிஞ்சுக்கிறோம் ஜாக்கிர அவசையில இருக்கும் போது சொப்பனாவசை மிச்சயம் நிச்சயிக்கப்படுகிறது ஆனால் கண்டது பொய்ப்புலிதான் நீ புலியாக கண்ட காரணத்தினால பயந்தது அதுபோல இங்கே அஞ்ஞான ஜாக்கரம் இந்த காலத்தில் உச்சேப்தி பொ மித்தியாக இருந்தாலும் கூட சத்திய பாவனையோடு கொண்டு விவகாரம் பண்றோம் விவகாரம் பண்ணதை அனுபவித்தினாலே குரு சாஸ்திர விசாரம் பண்ணும் போது இந்த மெய்யாக இருந்தாலும் கூட உச்சாசக்தியின் காரணமாக இருந்தாலும் கூட சமதிநிலை கூடும் போது இந்த அவசியம் எல்லாம் போயிருது அப்புறம் முத்தித்தமான பிரம்மஜாக்கரம் தோல்றது பிரம்மஜாக்கிர பார்க்கும்போது இது வரைக்கும் மெய்யாக நினைத்து இருந்தோம் குரு சாஸ்திரம் பண்ணும்போது கூட அந்த பொய்ய நிச்சயம் வராமல் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது அந்த போயிடுச்சு இப்போ அது சங்கல் மாத்திரம் இருக்கிறவுடைய வாசகமாக அந்த தோட்ட விருந்தான கூட முக்கிய நிச்சயம்தான் இருக்கு ஜலம் ஜலம நிச்சயம் இருந்த காலத்திலே அடைச்சிருந்தது ஜலமில்ல கனல் தான் நிச்சயம் என்ன பிறகு அந்த ஜலம் தோட்டத்தான் செய்யுது ஆனாலும் அதில் வரக்கூடிய துக்கம் நிவர்த்தி ஆச்சு அப்படி போல பிரம்மஜாக்கரத்தில் இது பிரபஞ்சமான தோற்றம் இருந்தாலும் கூட இதுல குரு சாஸ்திரங்கள் தோட்டினாலும் கூட இந்த குரு சாஸ்திரங்கள்லாம் மித்தியமும் பாவனதான் இருக்கும் குருவும் மித்தியா தோற்றமா போனையா குருவோட மித்தியா அப்படின்னா சிஷியோட சரீரமே மித்தியா இருக்கும்போது சரீரத்துக்கு சம்பந்த சம்பந்த உண்மை பிரச்சேகாதான் உண்மை பிரமன்தான் உண்மையுடைய மத்திய எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நிச்சயம் உண்டாகும் அப்ப இப்படி இருந்தா எப்படியா குரு சம்பிரதாயம் உண்டாகும் அப்படின்னா குரு சம்பிரதாயம் நித்யாத்திச்சய நாடகத்தில பொம்பளை ஆயிடலாம் சில காட்சிகள் நீ பொம்பட இல்ல ஆமலதான் நீ வேஷம் போட்டு வந்திருக்க நல்லா தெரியும் சொன்ன ஒரு காட்சி வந்து வச்சுக்கோங்க அப்ப என்ன சொல்றான் அவன் வேஷம் போட்டான் சத்தியமா சொல்ல பொம்பளைதான் சத்தியம் போய் சத்தியம் பண்ற பூஜ்ஜியத்தம் பண்ணாலும் கூட பாவம் இல்லை அந்த இடத்துக்கு அது செய்ய வேண்டியக்காக வாசமாக உள்ளத்திலே பெண்ணங்கிற பானம் கிடையவே கிடையாது அப்படி போல குரு சாஸ்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் மித்தேன்ற நிச்சயம் இருந்து அவரோட உறவு மித்துதான் குரு மரியாதை பண்ண வேண்டியது தான் அவரும் அவருக்கு மித்தேன்க்கும் சிசை ஏற்றுக்கிறது தான் குரு சிச பானம் இருக்கிறதான் செய்யும் ஆனாலும் உள்ளத்துல நிச்சயம் இருந்துகிட்டே இருக்கு நாடகத்தில் அப்படி நான் ஆண் நிச்சயம் இருந்துட்டே இருந்தேன் நடிக்கிறது உண்டு அதே போல சாதாரண நடிகை ராஜா பவான வந்துருக்கு அவன் ராஜா ஆயிடலான ராஜா பவானையோட நடிக்கிறான் இல்லைன்னா நடிப்பராது நான் எங்கயா ராஜாவாது ஒன்னாவது நான் வாசம் போட சொன்னார் வாத்திய போட்டேன் என்னமோ சேருங்க எல்லாம் செய்யுங்கப்பா நான் வந்து ராஜா இல்லாம இருந்துட்டு அப்புறம் என்ன நாடகம் நாடகமா இருக்காது பண்ண முடியாது மேடை அதிக சத்தம் திடீர் திடீர் ராஜாடி மாட்டா போல இருக்கு நினைக்கணும் அது போல இங்க ஞானம் வந்த குருவுக்கு சிசியனுக்கு உறவு உள்ளத்தாலே அபிநவன இருந்தாலும் கூட அந்த விவகார திசைக்கு அவர்கள் பொய் வாணிவரை செய்வார்கள் என்பது கருத்து அதனால அது பிரம்மஜாக்கரத்தில் அந்த நிச்சயம் உண்டாகும் சொல்லப்படுது சொல்லப்பட்ட முத்தியானது சக்தி முன்னாக பொய்ப்பு நிச்சயம் அதனுடைய அதன் விளைவாகிய அது முத்தியும் பொய்தானே என்று கேள்வி அது உதாரணம் சொன்னால் பொய்யில் ஏதாவது சொப்பனத்தில் பொய்யான புள்ளி முதலான வந்து பயங்கரமாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக ஜாகராஸ் வரும்போது ஜாக்ராஸ் சத்தியமாக போச்சு அது வித்தியாபம் நிர்ணயம் பண்ணுறோம் அதுபோல் பொய்யான அந்த விட்சேபசக்தியின் திறன் கொண்டு செய்யப்பட்ட குரு சாஸ்திரால் வரக்கூடிய ஞானமும் மெய்யான வித்தியை தான் கொடுக்கும்போதே பொய்யை கொடுக்கறதில்லை சொல்லிழித்தில் சொல் என்ன பற்றுதல்ந்தம் கிடாது தீவிர விருத்தி தான் பந்த வித்தி தான் உயிருத்தினால் செய்யப்பட்ட பந்தமே சம்சாரமா அதான் சம்சாரம் குருவினாலும் வேதாந்த வாக்கியத்தினாலும் உலதாகும் அகம்பரமும் ஜெனம் அந்த கல்லத்தின் விருத்தியினால் பிரபஞ்சத்தோடு கூட அஞ்ஞானத்தினது நிவர்த்தியே மோட்சம் அதனால பிரபஞ்சம் மட்டுமில்லை அது காரணமாக அஞ்ஞானமும் நீங்கி போயிருது நிவிறி அதிர்ஷ்டமாக நிவர்த்தி எப்படி அதிர்ஷ்டான அப்படி சகல கற்பித வசுக்களது நிவிற்த்தி அச்சம்தான் அதற்கு அந்நியம் ஒன்று இது பாசியகார சித்தாந்தம் முடிவு இங்கே அனர்த்த நிவர்த்தி பிரம்மரூபமாம் அனர்த்தம்னா துக்கம் துக்க நிவர்த்தி பிறகு என்ன வருது பிரம்மரூபந்தான் பிரம்ம துக்கம் இல்லாதது அதனால பிரம்மரூபம் தான் என்னை சர்வ அனர்த்தங்களுக்கும் அதிஷ்டானமாம் பிரம்ம ஆகலான் அகலானும் எல்லா அனர்த்தங்களுக்கும் அதிஷ்டானம் பிரம்மந்தான் ஆரோக்கியத்துக்கு பிரம்மந்தான் சகலத்துக்கும் அதிஷ்டான பிரம்மந்தான் அதனால இது நிவர்த்தியான பிரமந்தான் து அப்புறம பாவரூபம் ஆகலானோ இருப்பு இருபத்தி ரெண்டு உடையது ஆகலானோ மோட்சம் சத்தியமானும் என்கிற அதனால மித்தியானது சத்தியனுடைய மித்தியம் என்ன மித்தியா குரு சாஸ்திரங்களாலே அந்த பிரபஞ்சத்தினால் வந்தாலும் கூட அதனுடைய அதிஷ்டானம் சத்தியமும் சத்தியம்தான் பழுதியில் உள்ள பழுதியை தோற்றக்கூடிய பாம்பானது பொட அதிஷ்ட படகு வரும்போது அறுபது பொய்யப்படுகிறது என்பது இதற்கு உதாரணம் சொல்லி முடிக்கிறார் இரும்பாலையும் சம்பமா மதுவும் கூட தடி போது பாட்டு இது என காட்டும் கருத்தினராய் மாயை நிவர்த்திக்கும் முறைமை கூறுகின்றார் அதாவது மாயை நிவர்த்திக்கிறதுக்கு வழி என்ன என்பதை இந்த பாட்டில் திருஷ்டாந்தமாக காட்டினார் இதன் பதப்பொருள் இம்பரில் இவ்வுலகில் விஷத்தை அதற்கு பிரதிகூலமான விஷத்தினாலும் இரும்பை இரும்பாலும் அம்பாள் எய்யான் என்ற அம்பை அதற்கு பிரதிகூலமான அம்பினாலும் பற்றும் அழுக்கினை அழுக்கால் புடவையர் பற்றிய அழுக்கை ஒரு மண்ணாவை அழுக்கினாலும் மாய்பர் அதுபோல ஒம்புயல் மாயை தன்னை நிலையின்மையான குணத்தினை உடைய அவித்தையை மாயால் மாய்ப்பர் அவித்தையினால் கெடுப்பார்கள் பின்னை தம்பம் ஆம் அதுவும் நிலையாகிய அந்த பெரிய மாயையும் கூட நீசமாயையோடு கூட சவந்தூடு தடி போர்போம் பிணம் சுடும் தடிப்போர் கெடும் என்று பெரிய மாயையான போதத்தையும் சுமையென விட்டு அனுபவத்து இருப்பர் என்பது கருத்து மாயதன்னை மாயான் என்பதற்கு உதாரண வாசிட்டம் கருதி மலத்தால் மலமறுக்கும் காருவென்ன மாயதன்னை பெருமாயினால் தரல் வேண்டும் என ஒரு மட்டும் ஒருவன் தான் அதாவது மாயனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரே அசுத்தம் இல்ல ஒரே சுத்தமும் இல்லை கலந்தது முக்கங்கள் சத்யராஜேஷ் தமஸ் சத்துவகுணம் சுத்தம் தமிழகுணம் அசுத்தம் ராஜகுணம் ரெண்டு கலந்தது அதனால இந்த குணங்கள் பாகுபாடு இருக்கிறதுனால ஒன்று கொண்டு உருவாத பார்ந்திருக்கத்தான் செய்யுது ஒரு மாயக்குள்ளேயே ஒரு குணத்துக்கு ஒரு குணத்துக்கு பொருத்தும் கிடையாது எப்போதுமே மூன்று குணங்கள் மைய நிமிஷமா இருந்தாலும் கூட மூன்று பேர் தந்தை பாக ஒன்று கொள்ளு ஒற்றுமே கிடையாது ஒற்றுமில்லாத காரணமாக உலகம் உலகத்துல அமைதியும் கிடைக்கும் சமச்சியிலும் கிடைக்காது வீட்டிலே கிடைக்கலாம் தத்துவமான கிடைக்கலாம் ஆனால் சமட்டில சமாதானம் ஒற்றுமை என்னன்னு பேசலாம் ஒரு தற்காலிகமான பலமும் இருக்கலாம் நிரந்தர பலன் கிடையாது கிடையாது நிரந்தர பலம் கொடுக்குற அளவில் அந்த ஆதாரமாக இருக்கிற மாயில கிடையாது ஆரோக்கியம் அப்படித்தான் இருக்கும் அது ஒரு காரியமான ஆரோக்கியம் விதை எது போகிறாலும் அதான் வரும் விதைக்கு எடுத்து பார்த்தா முடியுமோ ஒரு போக புளிப்பு மிடிக்கா எனக்கு செய்யும் காயே இருக்கலாம் அப்படி போல காரணம் மாயை முக்குணவோடு கூடி ஒரு குணத்துக்கு ஒரு குணத்துக்கு ஒருவாக தன்மை அந்த குணங்கள் அதை அமைஞ்சு போச்சு எப்படி அமைஞ்சது ஏன் அமைஞ்சது அது அன்னிய சொல்ல முடியாது அது எப்போ அணிஞ்சது சொல்ல முடியாது பிறகு எப்படி செய்யணும் அனுகூலமாக வைத்துக்கொண்டு பிரதிகூலமாயி நீக்கணும் அவளைதான் எந்த விஷயம் பாடல சொல்லு அனுகூலமாயி வைத்துக்கொள்ளுங்கள் பிரதிகூலமாயி விட்டுருங்க பிறகு அழு விட்டுருங்க சம்பமாம் தடி சவுண்ட் தடி போர் அதுவும் போக முன்னார் அதுவும் கூட சவுண்ட் தடி அது போட்ட பிறகு அந்த பிடிச்சி எடுக்க முடியுமா ஒரு மண்ணே போனது தான் சோப்பு வர்றோம் அழுக்கு போயிடுச்சு அப்போ சோப்பு முறை எல்லாம் தேகம் பண்ணி எடுக்கணுமா எடுக்க முடியாது அதனால் அப்படியே விட்டுறோம் இப்படி ஏன்னா லாபம் நமக்கு சோப்பும் போச்சு அழுக்கும் போச்சு வேர்த்தும் மிச்சம் அதான் லாபம் தூய்மை தான் மிச்சம் ஆகவே இப்படி தேவை இங்கே சுத்தமாக கொண்டு அத்தமாக நீக்கணும்னால அஸ்தமாயும் போய் சுத்தமாகும் போய் என்ன மிச்சம் ஆத்மா தான் மிச்சம் பெருமந்தான் மிச்சம் அதான் தூய்மையான பொருள் அதை சர்வதற்கு பரமானதாக ப்ராபதி அதனால் உலகத்தில் எதை வேணால் பாருங்கள் ஒன்றுக்குள் விரோதமாக இருக்கும் ஆனாலும் எது கூடுதலாக இருக்காது ஜெயிக்கும் குறைவாக இயல்பு எது இல்லைன்னு பார்க்கலாம் அழுக்கு வெட்டி அழுக்கு வெட்டியில் கொஞ்சம் சோப்போட்டால் போதும்போது போகாது ரொம்ப சோ போடுங்க அடுக்கணும் போயிரு அப்போ கூடுதலுக்கு ஒரு செல்ல வெற்றி தோல்வி காணப்படுகின்றன வழிய விரோதம் எப்போ உள்ளே உள்ள விரோதம் இந்த சுபாவம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது என்ன தெரியும் அமைதி அடையுது அவ்வளவுதான் தனித்தனிய மனசு அமைதி அடையலாம் ஒட்டுமொத்த மனசு அமைதி சொன்ன மாதிரி தற்காலிகம் பீடிக்க மக்களை தயக்கண்டோம் ஒரு தாய் வயிற்று எதிர்பார்த்த முடியுமோ அதனாலதான் உலகம் தோன்றின அமைதி எங்களுக்கு தற்காலிகமா சில காலத்தில் இருந்தத எப்போ இருந்தாலும் சொல்லப்படவில்லை அது குடும்பமா இருந்தாலும் தீர்வா இருந்தாலும் ஊரா இருந்தாலும் தேசமா இருந்தாலும் உலகம் கொஞ்ச நாள் அமைதி இருக்கும் மீண்டும் வந்துடும் அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுனால நான் எப்படியாவது இந்த அதோட அம்சமாகிய மனதை கொண்டிருக்கும் அதற்கை போக்கி சுத்தமாக கொண்டு அழுத்தம் அத்தமாக போய்கிட்டமுள்ள பிறகு அதிக உற்ற வேண்டியதுதான் என்று ஒரு நிச்சயம் பண்ணிட்டாக்கா ஞானம் உண்டா அதுதான்